உள்ளிருந்தே கைப்பற்றப்பட்ட அரசு அகமத்துடன் ஒரு உரையாடல் ஜிப்சன் ஜான் ஜிதேஷ் பி எம் தமிழில் பிபா கணேசன் இந்தியாவைச் சேர்ந்த மார்க்சிய சிந்தனையாளரான ஐஜாஸ் அகமது நவீன வரலாறு அரசியல் கலாச்சாரம் ஆகியவை குறித்த கொள்கைகளுக்கான நிபுணராக சர்வதேச அளவில் புகழ்பெற்றவர் இந்தியா கனடா அமெரிக்கா ஆகிய நாடுகளின் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றிய அவர் தற்போது இரவயன் பகுதியில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் ஒப்பியல் இலக்கியத்துறையின் மதிப்பு மிகு பேராசிரியராக விமர்சன கொள்கையை பயிற்றுவித்து வருகிறார் இந்துத்துவ வகுப்புவாதம் பாசிசம் மதச்சார்பின்மை இந்திய பின்னணியில் இடதுசாரிகளின் எதிர்காலத்திற்கான வாய்ப்புகள் குறித்த கேள்விகளே இந்த பேட்டியில் பெரும் எழுப்பப்பட்டன மற்ற பகுதிகளில் உலகமயமாக்கல் உலகளாவிய அளவில் இடதுசாரிகளுக்கான வாய்ப்புகள் அன்டோனியோ கிராம்சியின் சிந்தனைகளை சராசரியாகவும் தவறாகவும் பயன்படுத்துவது இன்றைய சூழலில் கார் மார்க்சின் சிந்தனைகளின் பொருத்தப்பாடு ஆகியவை தனது கருத்துக்களையும் அவர் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத்தேர்தலுக்கு முன்பாக இந்த பேட்டி நடத்தப்பட்டு தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் மேம்படுத்தப்பட்டது ஆர்எஸ்எஸும் பாஜக உள்ளிட்ட அதன் பரிவாரங்களும் மிகவும் தனித்துவமான முறையில் பாசிச தன்மைகளை வெளிப்படுத்துகின்றன எனவும் ஐஜாஸ் அகமது வாதிடுகிறார் எனினும் இந்தியாவின் தாராளவாத நிறுவனங்கள் தற்போது வெற்ற கூடுகளாக மாறிவிட்ட போதிலும் இந்திய அரசு இன்னமும் தாராளவாத முறைமையின் அடிப்படையில்தான் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது தனித்துவமான தத்துவார்த்த நிலைப்பாட்டின் அடிப்படையில்தான் இந்த கருத்தாக்கத்தை அவர் முன்வைக்கிறார் ஜனநாயகத்திற்கும் தாராளவாதத்திற்கும் இடையில் அடிப்படையான முரண்பாடு நிலவுகிறது என்றும் ஹைஜாஸ் அகமது நம்புகிறார் எனினும் அதீத வலதுசாரிகளுக்கும் அரசின் தாராளவாத நிறுவன வடிவதற்கும் இடையே அத்தகைய முரண்பாடு எதுவும் நிலவவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார் இத்தகைய தாராளவாதம்தான் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தி அதீத வலதுசாரிகளை வலுப்படுத்துகிறது எனவேதான் அமெரிக்கா இஸ்ரேல் துருக்கி இந்தியா போன்ற பல வகையான உலக நாடுகளிலும் அதீத வலதுசாரி சக்திகள் தாராளவாத நிறுவனங்களின் மூலமாக ஆட்சி செலுத்தவும் முடிகிறது பாசிசம் குறித்த கேள்வியை இருவேறுபட்ட சிந்தனை சட்டகத்தில் இருந்து பார்க்க வேண்டும் என்றும் பெரும்பாலான நேரங்களில் இந்த சட்டகங்கள் ஒன்றோடு ஒன்று குழப்பிக்கொள்ளப்படுகின்றன என்றும் அவர் நம்புகிறார் அவற்றில் ஒரு சிந்தனை சட்டகத்தில் இருந்து பார்க்கும்போது ஏகாதிபத்திய சகாப்தம் முழுவதிலும் முதலாளித்துவ அரசியலின் அனைத்து வடிவங்களிலுமே பாசிசம் என்ற போக்கு நிரந்தரமான உள்ளீடாக இருந்து வருவதை காண முடியும் உதாரணமாக தாராளவாத நவதாராளவாத முதலாளித்துவத்தின் ஆட்சியில் பாசிச போக்குகளை வெளிப்படுத்தி வரும் எண்ணற்ற அரசியல் கட்சிகள் ஐரோப்பா கண்டம் முழுவதிலுமே மிக இயல்பாக செயல்பட்டு வருவதை காண முடியும் எனினும் மேலே சொல்லப்பட்ட சிந்தனை சட்டகத்தின் குறுகிய பார்வையில் பார்க்கும்போது போர்களுக்கு இடையிலான காலப்பகுதியில் பிரத்யேகமான சூழ்நிலைகளில் ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் போன்ற நாடுகளில் முழுமையான பாசிச அரசுகளும் இயக்கங்களும் எழுச்சி பெற்றன இதற்கு அந்த நாடுகளில் நிலவிய வர்க்க சக்திகளின் பலாபலன் அத்தகையதாக இருந்தது மூலதனத்தின் ஆட்சியை அச்சுறுத்தி வந்த மிக வலுவான புரட்சிகரமான தொழிலாளி வர்க்க இயக்கங்களுக்கு எதிராக வன்முறையை கட்டவிழ்த்துவிட அரசின் தாராளவாத வடிவத்தை அகற்ற வேண்டியது அவசியமாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலத்தில் வேற எந்த காலகட்டத்தையும் விட இன்று தொழிலாளி வர்க்க இயக்கங்கள் மிகவும் பலவீனமானவையாக உள்ள நிலையில் ஒரு பாசிச ஒழுங்குமுறை தேவையற்றதாக உள்ளது இத்தகைய சூழலில் நரக வேதனையை தழுவியபடி அதீத வலதுசாரிகளும் தாராளவாத அமைப்புகளும் ஒன்றாக இருக்க முடியும் மே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நரேந்திர மோடி மீண்டும் மக்களின் ஒப்புதலை பெற்றிருக்கிறார் அவர் திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியுடன் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான முக்கிய அம்சங்கள் என்ன ஆர் எஸ் எஸ் பாஜகவின் இரண்டாவது முறை ஆட்சியின் கீழ் இந்தியாவின் எதிர்காலம் எத்தகையதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் நரேந்திர மோடியின் தலைமையில் நிச்சயமாக பாஜக மிக தேர்தல் வெற்றியை பெற்றுள்ளது மக்கள் தீர்ப்பு என்று இதை சொல்ல முடியுமா என்பது கூட சந்தேகத்திற்குரிய ஒன்றுதான் மக்கள் தங்கள் தீர்ப்பை சொல்ல வேண்டுமானால் உண்மைகளின் அடிப்படையிலான அறிவுபூர்வமான அரசியல் விவாதம் மக்களுக்கு தேவைப்படுகிறது அதே போன்றே எதிர்கட்சிகள் தங்களது மாற்று கொள்கைகளை மக்களிடையே தெளிவாக எடுத்துரைப்பதற்கான அமைதியான தெளிவான சூழலும் தேவைப்படுகிறது அரசியல் கட்சிகள் உண்மைகளின் அடிப்படையில் அறிவுபூர்வமான மாற்று கருத்துக்களை முன்வைக்க முடிந்தாலும் கூட அவை மக்களிடம் சென்று சேரும் வாய்ப்பு இன்று ஏனெனில் இந்திய பெருநிறுவனங்களின் பிடியிலுள்ள ஊடகமானது கிட்டத்தட்ட சங் பரிவார இயந்திரத்தோடு ஐக்கியமான ஒன்றாக மாறிவிட்டதோடு உண்மைகளையும் கொள்கைகளையும் எவ்வித மாச்சரியமும் இன்றி வெளியிடுவது மக்கள் நலனுக்கு உகந்த வகையில் செயல்படுவது என்ற தனது தொழில்முறை உறுதிப்பாட்டை எழுந்து போனதாகவும் மாறியுள்ளது மக்கள் தங்கள் தீர்ப்பை தர முடிகின்ற ஜனநாயக பூர்வமான செயல்பாட்டிற்கு இதில் தொடர்புடைய அனைத்து அமைப்புகளும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் உயர்மட்ட நீதித்துறை சட்டத்தை அமலாக்கும் அமைப்புகள் போன்றவை நீதி நெறிமுறைகளை அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் சட்ட ரீதியான நெறிமுறைகளை கராறாக கடைபிடிப்பவனாக இருக்க வேண்டும் ஆனால் நிலைமை அவ்வாறு என்பதுதான் உண்மை இந்திய அரசியல் தளம் மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் ஜனநாயக நெறிமுறைகளை மிகுந்த உறுதியோடு கடைபிடித்த ஒரு காலமும் இருந்தது எனினும் அத்தகைய மக்கள் திரல் கடந்த சில சதாப்தங்களாக இந்தியாவில் பெரும் போராட்டத்தை நடத்தி வருவதோடு ஆண்டுகள் செல்ல செல்ல மேலும் மேலும் அதிகமான வகையில் ஊழல் மிக்கதாக மாறி வருகிறது ஊழல் மிக்கதாக என்பதை தேர்தலில் மிக பிரம்மாண்டமான வகையில் பணத்தை பயன்படுத்துவது என்ற பொருளில் மட்டுமே நான் குறிப்பிடவில்லை தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதில் அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதும் உண்மைதான் எனினும் ஜனநாயக செயல்பாடு என்ற குறிப்பிடக்கூடிய செயல்பாட்டில் ஏற்பட்டுள்ள ஒட்டுமொத்த சீரழிவையே நான் அவ்விதம் குறிப்பிடுகிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுகள் தேர்தல் வெற்றியின் அளவுக்கும் ஜனநாயக ரீதியான அடிப்படை நெறிமுறைகள் என்பதற்கும் இடையேயான உறவுகள் முற்றிலுமாக மறைந்து ஒரு கட்டத்தை நாம் எட்டியிருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்டுவதாகவே தோன்றுகிறது மிகுந்த ஆச்சரியமூட்டும் வகையில் இந்திய அரசியல் அமெரிக்க மயமாகியுள்ளது ஒரு புறத்தில் வழிகாட்டியும் பாதுகாவலருமாக தோற்றம் அளிக்கும் மகத்தான தலைவர் என்ற பிம்பம் உருவாக்கப்படுவதும் மறுபுறத்தில் அச்சத்தையும் பதற்றத்தையும் திட்டமிட்டு உருவாக்குவதும் வழக்கமானதொரு விஷயமாக மாறியிருக்கிறது அரசியல் என்பது இப்போது இடைவெளியற்ற வகையில் தொலைக்காட்சி நிலையங்களாலும் கருத்து பிரம்மாண்டமான பிரச்சாரங்களாலும் பெருநிறுவனங்கள் பல ஆயிரம் கோடி கணக்கான ரூபாய்களை செலவழிக்கும் ஒரு விஷயமாக மாறி இந்த பணத்தில் பெரும்பகுதி ரகசியமானது மட்டுமின்றி அடையாளம் காண முடியாத ஒன்றாகவும் இருக்கிறது அமித்ஷா உள்துறை அமைச்சராக உள்ள நிலையில் குடிமக்கள் குடிமக்கள் அல்லாதவர்கள் குறித்த பதற்றமான சூழ்நிலை அதிகரித்துக் கொண்டே போவது அமெரிக்காவிற்குள் நுழையும் பொருளாதார ரீதியான அகதிகள் குறித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் இனவாத கிட்டத்தட்ட இனவெறித்தனமான கொள்கைகளின் நகலாகவே தென்படுகிறது இவை அனைத்துமே சங் பரிவாரங்கள் மூன்று வேறுபாடுகளுடன் அமெரிக்காவிடமிருந்து கற்றுக்கொண்டவைதான் வெட்ட வெளிச்சமான பதற்ற சூழ்நிலையை உருவாக்குவது என்பதுதான் இந்தியாவில் உள்ள அனைத்து தொலைக்காட்சிகளின் விதிமுறையாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பாஜகவின் செயல்பாட்டை வேகப்படுத்த உதவிய பணத்திற்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடியாது என்பதோடு அமெரிக்காவில் இவ்வாறு தேர்தலில் செலவழிக்கப்படும் தொகையை விட அதிகமாகவே உள்ளது நீதித்துறையினால் தண்டிக்கப்படுவோம் என்ற பயமேதுமின்றி தீவிரமாகவும் இடைவிடாத வகையிலும் சங் தொடர்ந்து கட்டவிழ்த்துவிடும் வன்முறை ட்ரம்பின் மூர்கத்தனத்தை விட பல மடங்கு அதிகமாகும் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எனக்கு ஆச்சரிய ஏற்படுத்தினவா என்று கேட்டால் ஆம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தல் முடிவுகளைப் போலவே இந்த தேர்தலும் எனக்கு வியப்பி அளித்தது அன்றாட தேர்தல் அரசியலில் நான் அதிக கவனம் செலுத்துபவன் அல்ல எந்தவொரு தேர்தலிலும் எனது தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் என்பது இடதுசாரிகள் தாராள தன்மை கொண்ட இடதுசாரிகள் போன்ற எனக்கு வேண்டியவர்களிடமிருந்து பெற்ற அந்த மதிப்பீடுகள் என்னவென்று தெரியுமா இருதரப்பினருமே மிக குறைந்த வித்தியாசத்தில்தான் வெற்றி பெறுவார்கள் ஒருவேளை தொங்கு பாராளுமன்றமாகவும் கூட அது இருக்கலாம் உடனடி எதிர்பார்ப்புகளிலிருந்து நான் விடுபட்ட உடனேயே கட்டமைப்பு குறித்த எனது ஆய்வின் அடிப்படை ஆதாரத்தை நோக்கி நான் திரும்பி சென்றேன் மதச்சார்பின்மை எப்போதுமே சிறுபான்மை நிலைப்பாடு கொண்டதுதான் மதச்சார்பின்மைக்கான உண்மையான பற்றுருதி என்பது இந்திய சமூகத்திலும் அரசியலிலும் எப்போதுமே சிறுபான்மை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதுதான் என்பதையும் இந்திய சமூகமானது எந்த அளவிற்கு இந்து மயமாக மாறியுள்ளது என்பதையும் எவ்வாறு வகுப்புவாத வன்முறையானது எப்போதுமே பாஜக மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு தேர்தலில் பெருமளவிற்கு பலனளிக்க வழிவகுக்கிறது என்பதையும் இந்திய அரசின் முக்கியமான தேர்தல் ஆணையம் உயர்மட்ட நீதித்துறை ஆகியவை உள்ளிட்ட நிறுவனங்கள் அனைத்தும் மிக அதிகமான அளவிற்கு பாஜகவின் நலன்களுக்கு சேவை செய்வதாக மாறியுள்ளன என்பதையும் நான் எப்போதுமே வலியுறுத்தி வந்துள்ளேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலுக்குப் பிறகு பெருமளவிலான போக்குகள் குறித்து மேலும் அதிகமான கருத்தோட்டங்களை உள்ளடக்கி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நான் எழுதிய கட்டுரையை சோசியலிஸ்ட் ரிஜிஸ்டர் இதழ் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளியிட்டது அந்த கட்டுரை பிரிட்டன் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் மறுபிரசுரம் செய்யப்பட்டது இப்போது ஜூன் 7 இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேதியிட்ட பிரண்ட்லைன் இதழிலும் இந்தியா தாராளவாத ஜனநாயகமும் அதிதீவிர வலதுசாரி போக்கும் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது இந்திய அரசியலின் முக்கியமான அம்சங்கள் என்று நான் சுட்டிக்காட்டியிருந்தவை மேலும் தீவிரமாகியுள்ளன என்பதையே இப்போது நடக்கும் நிகழ்வுகள் நிரூபிக்கின்றன தேர்தரில் ஒரு புரத்தில் காங்கிரசிற்கு ஏற்பட்ட பின்னடிவும் மறுபுறத்தில் இடதுசாரிகளுக்கு ஏற்பட்ட சரிவும் மக்களவையில் பாஜகவிற்கு கிடைத்த பெரும்பான்மையை போன்றே முக்கியமானது என்று அந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டிருந்தேன் தேர்தல்கள் நடப்பதற்கு நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே முதலாளித்துவ பெரும்புலிகளின் முழுமையான ஆதரவை பெற்றிருந்த முதல் இந்திய பிரதமராகவும் மோடி இருந்தார் என்பதையும் நான் சுட்டிக்காட்டியிருந்தேன் அமெரிக்காவை முன்மாதிரியாக கொண்டு இந்திய அரசியலை அதிபர் வகைப்பட்டதாக அவர் கட்டாயமாக மாற்றவில்லை என்ற போதிலும் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தனது அதிபர் தேர்தலுக்காக செலவிட்ட தொகைக்கு இணையான தொகையை மோடி செலவழித்தார் என்பதும் அரசியலை ஆழமாக ஊற்று நோக்குபவர்கள் கூட இதில் கவனிக்காமல் விட்ட ஒரு விஷயம் என்னவெனில் இந்த தேர்தலுக்காக அவர் திரட்டிய பணமும் பெரு நிறுவனங்களிடமிருந்து எதிர்காலத்தில் திரட்ட அவர் திட்டமிட்டிருந்த தொகையும் கணிசமான அளவிற்கு ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் ஏன் பாஜகவிடமிருந்து கூட சுய உரிமை பெற்றவராக அவரை மாற்றியிருந்தது என்பதே ஆகும் ஏனெனில் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக ஆர்எஸ்எஸ் அமைப்பு வழங்கி வரும் தொண்டர்களின் விசுவாசத்தை விலைக்கு போதுமான பணம் அவரிடம் இப்போது இருக்கிறது அப்படி இருக்கையில் பாஜகவின் இடைநிலை செயல்பாட்டாளர்களையும் கூட அவரால் எளிதாக விலைக்கு வாங்கிவிட முடியும் தங்களுக்கு தனி ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டுள்ள மோடி ஷா இரட்டையரையின் தோற்கடிக்க இயலாத தன்மைக்கு அவர்களிடம் இப்போது இருக்கும் அபரிமிதமான செல்வமும் கூட ஒரு விதத்தில் காரணமாகும் தாராளவாத நிறுவன கட்டமைப்புகளின் இருப்பை ஆர் எஸ் எஸ் அங்கீகரித்த போதிலும் அரசின் நிறுவனங்களை உள்ளிருந்தே கைப்பற்றி நீண்ட கால அரசை அமைக்க போராடுவது என்ற நடைமுறை உத்தியை மேற்கொண்டுள்ளது என்று மிகவும் விரிவாகவே நான் பாதிட்டு வந்திருக்கிறேன் ஆயிரத்தி இடதுசாரிகளின் புகழ்பெற்ற கோஷத்தை நினைவுபடுத்தும் வகையில் நிறுவனங்களின் ஊடாக நீண்ட பயணம் என்றும் கூட நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன் விரிவான அளவில் பார்க்கும் போது அதீத வலதுசாரிகளின் திட்டங்களுக்கும் தாராளவாத நிறுவன கட்டமைப்புகளுக்கும் இடையே அடிப்படையான முரண்பாடுகள் எதுவும் இல்லை இந்த நிறுவனங்களை ஆர் எஸ் எஸ் அவற்றின் மூலம் ஆட்சி செலுத்த முடியும் என்று கூட நான் வாதிட்டிருக்கிறேன் எனது முந்தைய ஆய்வில் உள்ள இத்தகைய கருத்தாக்கங்கள் பலவற்றையும் கையிலெடுத்து கொண்டு இப்போதிருக்கும் நிலையை பற்றிய ஆய்வையும் எனது முந்தைய ஆய்வில் உள்ள இத்தகைய கருத்தாக்கங்கள் பலவற்றையும் கையிலெடுத்து கொண்டு இப்போதிருக்கும் நிலையை பற்றிய ஆய்வை நான் நாம் முன்னெடுத்து செல்ல முடியும் என்றே நான் கருதுகிறேன் உதாரணமாக பல்வேறு வகைகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர்தல் மோசடிகளின் அளவு குறித்தோ அல்லது இந்திய அரசின் ஒவ்வொரு முக்கிய நிறுவனமும் எந்த வகையிலும் இரகசியம் வெளியே கசிந்து பாதுகாக்க பாஜக ஆர்எஸ்எஸ் உடன் கூட்டாக செயல்படுவது குறித்தோ நான் வியப்படையவே இல்லை ஏனெனில் அரசானது பெருமளவிற்கு உள்ளிருந்தே கைப்பற்றப்பட்டுவிட்டது என்பதுதான் உண்மை கசப்பான யதார்த்தங்கள் இது பற்றி மேலும் ஆழமான ஆய்விற்கு நாம் காத்திருக்கத்தான் வேண்டும் என்றாலும் ஒரு சில கசப்பான விஷயங்களை சொல்லியாக வேண்டும் முதலாவதாக பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே ஒரு தேசிய கட்சியாக இப்போது உருவெடுத்திருக்கிறது இந்த கட்டமைப்பின் நிலையான மையமாக மோடி ஷா கூட்டணி இருக்கிறது இரண்டாவதாக தனது சொந்த பிரிவின் நலன்களை பெருநிறுவனங்களின் நலன்களை எல்லாம் மீறி மத சார்பின்மைக்காக கூட்டாக போராட வேண்டிய தேவை இருக்கும் நேரத்தில் இடதுசாரிகளை தவிர வேறு எந்த அரசியல் கட்சியுமே காங்கிரஸ் உள்ளிட்டு அதற்கு தயாராக இல்லை இத்தகைய அங்கீகரிப்பின் விளைவு என்னவெனில் இடதுசாரிகள் நம்பிக்கையோடு இணைந்து செயல்படுவதற்குரிய மதசார்பற்ற கட்சிகள் என்ற எதுவுமே இல்லை என்பதுதான் அவர்கள் ஒவ்வொருவருக்குமே மதச்சார்பின்மை என்பது வசதி ஒரு விஷயம் மட்டுமே இந்த விஷயத்தில் இடதுசாரிகள் மிகவும் முழுமையான வகையில் தனிமை மூன்றாவதாக காங்கிரஸின் சரிவு என்பது உறுதியானது அது மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டுமெனில் மிக பெரும் மாற்றங்களை அது செய்ய வேண்டும் ஆனால் அதற்கான அறிகுறிகள் எதுவுமே கண்ணில் தென்படவில்லை நான்காவதாக உத்திரப்பிரதேச மாநிலத்தில் சாதி அரசியலின் இரண்டு மிக அடையாளங்களாக இருக்கும் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கட்சிகளின் கூட்டு வலிமையை உடை தெரியும் அளவிற்கு மத மற்றும் சமூக நெறியாழ்மை ஆகிய கூட்டணியின் அரசியல் வலுவாக உள்ளது என்பதையே உத்தரப்பிரதேச மாநில நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நிரூபித்துள்ளன தொடர்ச்சியான சலுகைகளின் மூலம் சாதிய முரண்பாடுகளை பெருமளவிலான இந்து அமைப்பிற்குள்ளேயே கட்டுப்படுத்தி வைத்துவிட வேண்டும் என்பதே காந்தியில் இருந்து வரையிலானவர்களின் கனவாக இருந்து வந்துள்ளது ஒரு வகையில் சொல்வதென்றால் மேல்மட்ட அடிமட்ட சாதிகள் சகவாழ்வு வாழ்வு ஒரு நடுசாதிக்கான தீர்வுதான் அது இந்த விஷயத்தில் குஜராத் மாநிலத்திலிருந்து நாட்டின் வடகிழக்கு பகுதி வரையில் ஆர்எஸ்எஸ் பெற்றிருக்கும் பல வெற்றிகளில் மிக சமீப காலத்தின் வெற்றியாகவே உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகள் அமைகின்றன சாதி பிரச்சனை ஏதாவது சாதி பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் இந்துத்துவா திட்டத்தை வீழ்த்திவிடும் என்ற நமது ஆழ்ந்த நம்பிக்கையை நாம் மீண்டும் ஆழமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம் இறுதியாக விடுதலை சீரமைப்பு ஆகியவற்றுக்கான அரசியலுக்கான எந்த ஒரு வாய்ப்புக்கும் தொலைதூர நோக்கியிலிருந்து பார்க்கும்போது மேற்கு வங்கத்தில் இடதுசாரி நோக்கம் கொண்ட வெகுஜன வாக்குகளின் சரிவு அவற்றில் பெரும் பங்கு பாஜக நோக்கி திரும்பியிருக்க கூடும் என்ற கருத்தில் உள்ள உண்மை ஆகியவை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மிகவும் கவலை தரத்தக்க நிகழ்வாகவே அமைகிறது தாராளவாத அரசியலின் கொடுமைகளும் ஏமாற்றுகளும் இந்த உலகின் பாவப்பட்ட மக்களை எந்தளவிற்கு திசை திருப்ப முடியும் என்பதற்கு இது முதல் முறை உதாரணம் அல்ல அவ்வாறு நடைபெற்ற முதல் இடமாகவும் மேற்கு வங்க மாநிலம் இருக்கவில்லை திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக போன்ற இழு புரியும் அரசியல் சக்திகளின் மோதல்களுக்கு நடுவே சிக்கும்போது அன்றாட பொருளாத அவலங்களை எதிர்கொள்ளவே தட்டு தடுமாறி கொண்டிருக்கும் நிராதரவான நம்பிக்கை எழந்து போன துயரத்தில் மூழ்கி போன மக்கள் என்னத்தான் செய்வார்கள் தாராளவாத அரசியலின் சிதிலங்களில் மிகவும் தனிமைப்பட்டிருக்கும் இடதுசாரிகள் தங்கள் இருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்கே போராட வேண்டியிருக்கும் என்று தேர்தலுக்கு முன்பாகவே நான் கூறியிருந்தேன் இப்போது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நிலைமை அதைவிட மிகுந்த கவலைக்குரியதாகவே மாறியுள்ளது இடதுசாரிகளின் பங்கு இவ்வாறு குறிப்பிட்ட நிலையில் இந்தியாவில் உள்ள இடதுசாரிகள் குறித்து மூன்று விஷயங்களை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஒன்று வேறு எந்த ஒரு கட்சுடனும் ஒப்பிட முடியாத வகையில் பரந்த அரசியல் அனுபவம் ஆழ்ந்த ஸ்தாபனமும் அவர்களிடம் இருக்கிறது இடதுசாரிகளின் பின்னடைவால் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை சமூக ரீதியான இயக்கங்களும் அரசு முறை சாரா அமைப்புகளும் அங்குமிங்குமாக செயல்பட்டு வரும் சிறு குழுக்களும் நிரப்பிவிடக்கூடும் என்று யாரும் நினைத்தால் அத்தகைய ஒரு நிகழ்வு நடக்கவே நடக்காது இரண்டாவதாக ஏழைகளின் ஒட்டுமொத்த உழைக்கும் வருகத்தின் பார்வையில் இருந்து தெளிவான நோக்கும் சமூகம் குறித்த முழுமையான புரிதலும் உள்ள ஒரே சக்தியாக இடதுசாரிகள் ம மட்டுமே உள்ளனர் அறிவுலகத்திலும் கலாபூர்வமான வாழ்க்கையிலும் இந்தியாவில் உள்ள இடதுசாரிகளின் இருப்பு மிகவும் அபரிவிதமான ஒன்றாகும் வேறு எந்தவொரு அரசியல் சக்தியும் இந்த விஷயத்தில் அதன் கூட வர முடியாது மறு தொடங்குவதற்கு தேவையான பேராற்றல் மிக்க துணிவு இப்போது அதற்கு தேவைப்பட்ட போதிலும் தேவையான அடிப்படையான வள ஆதாரங்கள் இன்னமும் அதனிடம் இருக்கவே செய்கின்றன கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்திற்கும் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் முடிவுகள் பற்றி வியப்படிவதற்கு அடிப்படையில் எதுவும் இல்லை அடுத்த ஐந்து ஆண்டுகள் இதைவிட மோசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் கூட நாம் வியப்படைய வேண்டிய அவசியமில்லை நமது நாட்டின் விடுதலைக்கான போராட்டத்தை தொடங்கி வைத்த யுகம் இப்போது முடிவடைந்து கொண்டிருப்பதாகவே தோன்றுகிறது இருந்தாலும் மிக விரிவான வகையில் சேதமாகிவிட்ட ஒரு நாட்டையே நமது இளைஞர்கள் இப்போது பெறவிருக்கிறார்கள் அதை மீண்டும் புனரமைப்பதைத் தவிர வேறெந்த வழியும் அவர்களுக்கு இல்லை அதையும் கூட அவர்கள் கீழே இருந்துதான் தொடங்க வேண்டியிருக்கிறது